اشهد ان النبي يا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقام الله تبارك وتعالى في كلامه للعزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم وَمَنْ أَحْسَنُ خَوْلًا مِنْهُ مَنْ دَعَى إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ صدق الله الرظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تجتمئ غضا من في سبيل الله ودخان جهنم صدق رسول الله صلى الله عليه وسلم தினியத்துக்குரிய மேலாண் சம்பவத்திலே பெரியார் அல்லா சுலஹானு அவனுடைய விருப்பப்படி அவனுடைய நாட்டப்படி இந்த உலகத்துல எல்லா நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் யார் யார யார் யார் யார் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்ததோ அந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹான் நடத்தின இதுவரைக்கும் இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹான் நடத்தின இதே போல இன்று உலகத்துல எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேலை வெற்றிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ நல்லதோ கெட்டதோ அத்தனை விஷயங்களும் அல்லாஹுடைய நாட்டாடித்தான் நடந்துள்ளது இன்னும் உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்க இருக்கிறது மேலான நடந்தது கொஞ்சம் நடக்க வேண்டியது நிறைய இருக்கு அது எல்லா காரியங்களும் எல்லாவுடைய நாட்டப்படியே நடக்கும் அவன் நாடாம எதுவும் நடந்ததும் அவன் நாடாமல் எதுவும் நடக்க போறதும் இல்லை முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய நாடினா எல்லாம் அந்த நலவை அவங்களுக்கு நாடு இல்லைன்னா முழு உலக அந்த மனிதனுக்கு எந்த மனிதனுக்காக இருந்தாலும் எந்த ஒரு நலவை செய்யலாம் இதே போல உல உலக மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை பிரச்சனைய கொடுக்க நாடினா அல்லா சுபான அந்த கஷ்டங்களை அந்த மனிதர்களால் கொடுக்கப்படக்கூடிய துன்பங்களை அல்லா நாடு இல்லைன்னா இவர்களால் எந்த ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் கணியத்துக்குரிய மேலான சோழிலே பெரியார் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டு அவனுடைய கையில தான் எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனோட கையில கொண்டிருக்கிறது எவ்வளவு நனவுகள் கொண்டிருக்கிறது இந்த நனவுகள் எல்லாம் அல்லாத முடிவுப்படுத்தா உண்டாகி கொண்டிருக்கிறது மக்கள் அந்த கெட்டித்தனங்க தன்னுடைய அறிவோட ஆற்றலோட தன்ட கெட்டித்தனத்தோட சேர்த்துக் கொள்றாங்க மக்களோட அமைப்பு என்னடா ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க ஈடுபடக்கூடிய அந்த முயற்சி நல்ல நடந்தா அவனோட திறமைகளை பேசுறாங்க எங்களை யாரும் நடந்தது என் அறிவாலும் நடந்தது நான் கொடுத்த ஐடியாவால்தான் அவருக்கு அந்த விஷயம் நடந்துச்சு ஏதாவது நடந்துட்டா யாராவது சொல்றாங்களே எங்கிட்ட ஐடியா பண்ணி நடந்ததுதான் அது சரியா வந்துச்சு எல்லாம் மண்ணா போயிருக்கு இவருடைய ஐடியா இவருக்கு ஐடியாவை கொடுத்ததையா இவருக்கு அந்த சிந்தனையை போட்டதுயா இவருக்கு அவருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு இவருக்கு சிந்தனையை போட்டது எல்லா சுகானுத்தாரு இவருக்கு இந்த சிந்திக்கக்கூடிய மூளை கொடுத்தது யார் அல்லாஹ் அல்லா புரா சொல்லி காட்டான் நீங்க எதையுமே நாடுறதில்ல அல்லா சுபான் நாடா எங்களோட உள்ளங்கள் ஏற்படக்கூடிய நாட்டங்களும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் எங்களுக்கு நாட்டங்களும் வந்து கொண்டிருக்கு தனியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே ஒரு மனிதன் ஒரு வார்த்தைய பொலியில அல்லாட உதவி ஒரு எட்ட எடுத்து வைக்கையில அல்லாட தூங்கின மனிதன் எலும்பையில அல்லாட உதவி இல்ல அல்லாஹால அவருடைய கிருமையை கொண்டு அவனுடைய நாட்டத்தை கொண்டு அவனுடைய மேலான உதவியை கொண்டு தான் எங்களுடைய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறேன் வெளியக்குரிய மேலான சோழை நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம் அதாவது சூரத்தூள் களம்ல அல்லா ஒருத்தால ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு வாப்பா அவருக்கு சில பிள்ளைகள் அந்த வாப்பா பெரிய தோட்டம் அந்த தோட்டத்துல அவர் விவசாயம் செய்வார் ஒன்று கோதுமை அல்லது துராட்சி கேப் அல்லது ஏதோ அவரு அந்த தோட்டத்துல விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார் அதை அறுவடை செய்யக்கூடிய வெற்றி எடுக்கக்கூடிய காலம் வந்த உடனே அதை அறுவடை செஞ்சு வெட்டி எடுத்து அதை மூணா பிரிப்பார் ஒரு பகுதியை அடுத்த பகுதியை திரும்ப விதைக்கோடுமே அதுக்காண்டி வச்சுக்கொள்வார் மூணாவது பகுதியை மக்களுக்கு கொடுத்துருவார் இப்படி வளமையா செஞ்சு கொண்டு வந்தார் எல்லாம் கொடுத்துக்கொண்டே இருந்தார் இவர் மௌசா போயிட்டார் இவர் மௌசா விட்டார் பிள்ளைகளுடைய காலம் இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு சொந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாகிடுச்சு பிள்ளைகள் பேசிக்கொண்டாங்க பாப்பா செஞ்ச மாதிரி நாங்கள் செய்யாமல் பாப்பா மடத்தனமாக கொடுத்து கொடுத்து முடிச்சாது மண்ணாக்கினாது அதனால நாங்கள் அப்படி செய்யக்கூடாது நாங்கள் நல்லா தலையை பாவிச்சு நல்லா யோசித்து விஷயங்களை நல்லா செய்வோம் சொத்துவலாம் பாதுகாப்போம் இவன் பாதுகாக்க போகிறான் யாருமே பிள்ளை இவ்வளோ நாளாக வாப்பா அழித்தாராம் இப்போ பிள்ளைகள் பாதுகாக்க சித்தம் போடுறாங்க அல்ல முலாய தெளிவ விளக்கப்படுத்துற நாங்க இந்த தோட்டக்காரரை சோதிச்சோம் இந்த தோட்டத்துடைய அவங்களை சோதிச்சோம் என்ன செஞ்சோம் வேண்டாம் இந்த பிள்ளைகள் திட்டம் போட்டாங்க நாங்க இப்படி அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் மிஸ்டீன்கள் வந்துடுவான் அந்த கா வழக்கம் என்னென்னா அறுவடை அந்த வகையில அந்த தோட்டத்தை விவசாயத்தை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிஸ்கீன்கள் எல்லாம் வந்துடுவான் இப்பயும் சில பகுதியில் போயிட்டு பார்த்தா விளங்கும் இந்த நாள் கண்ட கிட்டத்திலையும் அந்த போன பகுதியில் பார்த்தோம் அறுவடை செய்யக்கூடிய நெல்லு அறுவடை செய்யக்கூடிய அந்த காலத்துல எல்லா மிஸ்டின்களும் அந்த நாள் வந்து நின்றுட்டாங்க என்னன்னா எதிர்பார்க்கிறாங்க என்ன இதுல அறுவடை செய்யற அந்த ஜகாத் அவங்களுக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்தோட வந்து நிற்கிறான் பிள்ளை இருக்கும் அந்த காலத்தான் அப்படித்தான் ஒரு வளம பிள்ளையில யோசிச்சாங்க நாங்க இதுக்கு என்ன செய்வோம் விஸ்கீண்கள் வரக்கூடாது விஸ்கீண்கள் தெரியாம போயிட்டு நாங்கள் சுபவோடையே போயிட்டு அவங்க எல்லாம் எம்புறதுக்கு முன்னால போயிட்டு அவசரமா எல்லாம் வெட்டி கிட்டு எடுத்துக்கொண்டு தூய் கொண்டு வந்துடுவோம் என்று விட்டு திட்டம் போட்டாங்க அதுதான் நல்லா Of tofu, ி போய்டி எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்து அதுக்கு மேல ஒரு திட்டத்தை போட்ட இவங்க பாதுகாக்க என்ன கொடுக்கறதுனால அழிஞ்சு போவதே அதனால பாதுகாக்க வழியில செலவழிக்கிறோமோ எங்களோட உடல்ல பொருளை நேரங்களை காலங்களை விரும்பக்கூடிய வழியில செலவழிக்க செலவழிக்க அல்லா திரும்ப தந்து கொண்டே இருப்பாங்க இது அல்லாட ஒரு பொற அல்லாட வளமை புரித்தாங்க சொன்னாங்களே சதப்பாவ கொண்டு பொரு குறைந்ததே கிடையாது குறையிற வளர் வரலாமே இல்ல அப்படி ஒரு அமைப்பே இல்ல வெளி ரங்கத்துல விளங்கு குறையுற மாதிரி என்ன செஞ்சாங்க இந்த புள்ளையை எழுப்பி கொண்டு போறாங்க இப்ப சுபகோட போறாங்க எல்லா மக்களும் தூக்கம் ஒத்தரொத்தாங்க வாங்க வாங்க வாங்க கை மாட்டு சுருக்க எழுவி போ ஒருவர் ஒரு அழைச்சு நேரம் ஆச்சு அறுவடை செய்ற நோக்கமே தான் போங்க போங்க தலை இதுக்கு முன்னால ஒரு திட்டத்தை போட்டாங்க இவங்க அவங்க தூங்கி கொண்டிருக்க போல இவங்க போக யோசிச்சாங்க போல அடுத்த படம் செஞ்சுட்டாங்க என்ன செஞ்சா இந்த தூங்கி கொண்டிருக்க போல அல்லாஹ் வானத்தில ஒரு அதா பெறக்கி அந்த தூட்ட தோட்டம் அப்படியே சாம்பலா தோட்டம் அப்படியே சாம்பலா போயிட்டு வாராங்க தோட்டத்தை எழுப்பி வாராங்க எல்லாரும் தூக்கமே இவங்க வார நாங்க தவறி வந்திருக்கிறோம் இது எங்கட தோட்டத்துல வந்து இருட்டு தானே இது எங்கட தோட்டத்துல வந்து வேற வேண்டிய தோட்டத்துல வந்திருக்கிறோம் என்று பேசிக்கொண்டாங்க நாங்கள் தடை செய்யப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் அப்பதான் அவனோட மூலம் அவங்க ஒரு மகன் சொன்னால் நான் உங்களோட சொல்ல இல்லையா சொல்லுங்க அல்லா நாடினா விஷயம் இப்படி புத்தம் போட போலையும் இன்ஷா அல்லா சொல்லி சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல இல்லையா பெரியவங்களோட கெட்டித்தனத்தை பேசினீங்களே எல்லாம் மண்ணா போச்சு அல்லா சொன்னா என்கிட்ட அசாப் இப்படிதான் வரும் நீங்க மே நல்லா விளங்கொழியிலும் எங்கட கெட்ட எண்ணங்களாலேயும் தடை செய்யப்படும் சில யோசனைகள் போதே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று பெரிய திட்டங்கள் போடுறோமே அதனால எங்களை தடை செய்ய அதே போல பாவங்களினாலேயும் இன்னுலா சொன்ன ஒரு மனிதன் அவனுடைய பாவத்தின் காரண பாவத்தின் காரணமாக அல்லா ரிஸ்க தடை செய்றான் என்று ரசுதாய் சந்ததாசன் சில பாவமான காரியங்களை செய்யறதுனால ரிஸ்குடைய வாசலும் அடப்படுவது இல்லாம போ மக்கள் நினைக்கிறாங்க இப்படியாவது சம்பாதிப்போம் இப்படியோ அதெல்லாம் கவனிக்காம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சம்பாதிப்போம் சொல்லி மக்கள் சம்பாதிக்க முயற்சி அறாம வழியில ஆனா அதனால என்ன நடக்குதுன்னா எவ்வளவோ அல்லாவுடைய வாசல் எல்லாம் அடப்பட்டு போகும் நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா மேலாண் சோர்லே பெரியாரில்லே வார்த்தையை விட்டதனால இப்படி சொல்ற வார்த்தையில விட்டதுனால் அவங்களுடைய குகைவாசியுடைய குகைவாசிகள் ரசூல்லாக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் அதை பத்தியர்களே சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா அல்லா கிளம்பு வகையை எதிர்பார்த்து சொன்னாங்க நான் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் என்ன நடந்துச்சேனா ரசூலுல்லா இமான் எவ்வளவு எவ்வளவு உயர்ந்தோம் அவங்க எடுத்தவள யாரு இருக்கிறாங்க யாருமே அந்த நபிஸ்களாரத்துல என்ன சொன்னாங்க நாளைக்கு நான் உங்க சொல்றேன் வார்த்தையை சொல்லாம சொல்றேன் வார்த்தையை சொல்லாம நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லாம விட்டதே அல்லாவுக்கு அது அது அது அல்லா அல்லாவுக்கு மாற்றம் ஏதோ ஒரு அமைப்புல அல்லாக்கு அது பிடிக்க இல்லை رسول الله وحيه ذلك وحيه وحيه وحيه هذا في ناله نائة درمه وحيه وَلَا تَقُولَنَّ لِشَيْحٍ إِنِّي فَعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ نبيه نيجي بيوم اندور وشيه تيوم சொல்ல நேரத்தில் பாடம் எல்லாம் சோதனை உள்ளத்துல இல்ல எங்கால நடக்கும் எந்த சக்தியாலும் நடக்கும் நான் இல்லாட்டி நடக்காது கடையை மூடிட்டு எப்படி போடுறது அல்லது கடையை மூடிட்டு எப்படி தொழுறது நான் கடை நான் இல்லை என்றா கடை அப்படியே படுத்துரும் அப்படி எல்லாம் மண்ணா போயிட்டு இது எங்கட எங்கட அசைக்க முடியாத ஹிமான் இது துன்யாவுக்கு பாடுபட்டு பாடுபட்டு பாடுபட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த கருத்துக்களைங்களுக்கு ஊட்டப்பட்டு ஊட்டப்பட்டு எங்களோட உள்ளங்கள்ல துன்யா ஊறி போயிரு நான் வந்து நடக்காது வர் படுத்த என்ன கையா கட்ட கடை நடக்கு நோயாளியை சந்திச்சோம் அவருக்கு ஜும்மாவும் இல்லையா அவருக்கு பெருநாள் தொழுவையும் இல்லையா கேப்பார சொல்லு என்னத்த படுத்த படுக்கையில இருக்கிறார் பேசிக்கொள்ள இந்த உடல் உறுப்புகள் என்னடா கண்ட்ரோல் இருக்கிறது என்னடா கட்டுப்பாட்டுக்குள்ளே விருப்பப்படியா இந்த உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது அல்லா இயக்குறார் அல்லா இந்த உடலை இயக்கிறார் அல்லா தூக்கத்தை தாரான் அல்லா தூக்கத்தை முடிக்க வைக்கிறார் சாப்பாடு தாரா அல்லா தான் சாப்பிட்ட சாப்பாட ஜீரணிக்க வைக்கிறார் தேவையானது சேர்த்து தேவையில்லாத கழிவ மலமாக வெளியாக்குறது அல்லா சுன துறுப்பையும் உண்டாக்கினவன் அல்ல அதை இயக்கிக் கொண்டிருக்கிறவனும் காய்ச்சல் அவர் சொல்றாங்க என்னைய போத்துந்தா எனக்கு சரியான கூதலா இருக்குது இதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க வேறு கொட்டுது அது என்ன ஒரு கூதல் எங்களுக்கு எல்லாம் சரியான சூடா இருக்குது அவருக்கு மட்டும் கூதல அவர்தான் அந்த உடல் அமைப்பை மாத்தி நிறையா அதெல்லாம் சுடான ஒரு சொல்றோம் வேறு கேள்வி சரியான கூதலா இருக்குது என்ன கைக்கால் எல்லாம் நடுங்குது பல்லாம் நடுங்குது அவர் அப்படியே பெரிய பார்க்கறதுக்கே ரொம்ப கவலையான நிலமைக்கு ஆவே தனிய தூரிய மேல சொல்லி இந்த உடல் நிலைமைகளை மாத்திரம் எங்களால் ஒரு எட்டு எடுத்து முன்னாலே வைக்கலுமா எங்களால் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திட்டு அடுத்த வார்த்தையை வெளியாக்கலுமா அல்லா உதவிடா ஒரு இடத்துல ஒருவர் பேங்க் யாவாரி என்னமோ செய்தார் பேங்க் சல்லியை போட்டுட்டு புசைக்குள்ளதான் வந்தார் மேசையில் சாப்பாடு கூப்பிட்டு வச்சு நாள் சாப்பாட்டுக்கு இருந்தார் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு எடுத்தார் இப்படி வாங்கிட்டு இருக்கவங்களே அப்படியே சாப்பாடு முன்னுக்கு வாய்க்கிட்ட எடுத்து போட்டுக்கொள்ளல அதை இல்ல கொஞ்சம் உயர்த்தில இவ்வளவு உயர்த்தினவருக்கு இன்னைக்கு இங்க உயர்த்திடலாம் என்ன செய்யணும் யாரால என்ன செய்ய வேளாண் சொல்லி மனிதன் அல்லாவ விளங்காததுனால அல்லாத நம்பிக்கை இல்லாததுனால தன் தன்ன தன்னால நடக்குது என்ன முயற்சியால் நடக்குது என்ன கெட்டித்தனத்தால் நடக்குது என்ன அறிவால ஆற்றலால் நடக்குது இணையால தான் நடக்குது நம்பிக்கையிலேயே நடக்குது இப்படி இவர் போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வடிக்க ஆரம்பிக்கிறார் துணியாவை அனுபவிச்சது அமல் செய்யும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எவ்வளவு ஆசைகள் வருது ஒரு ஆசையும் நிறைவேற்றிக்கொள்ள முந்தி ஆசை ஊட்டப்பட்டது முந்தி ஞாபகப்படுத்தப்பட்டது அப்ப ஏலா என்றார் எனக்கு எங்க நேரம்னு கேட்டார் ஆனா இந்த அஹ்மத் நயது குரிய மேலான சௌர்லே பிரியர்களே அல்லாஹ் சுப்ஹானு வ தஆலா தான் இந்த எல்லா காரியங்களையும் நடத்துறார் அவதான் പരിപാലിച്ചുകൊണ്ടിരിക്കார் அவதான் பாதகாத்துുകൊണ്ടിരിക്കார் அவதான் எல்லா குнаவளிச்சുകൊണ്ടിരിക്കார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் சொல்றதாக யா இബാദി குல்லुकुम தால்லூன் ইলல மன் ஹதாய்த்துஹு யா இബാദി குல்லुकुम ஆரித் ইলல மன் கஸাউத்துஹு யா இബാദി குல்லुकुम ஜாயுன் ইলல மன் атഅம்தஹு அடியார்களே கட்டவர்கள் நேரான வழியை காட்டுக்கும் ஆரின் அடியார்களே என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் இல்லாமன் கசவுத்து நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர என்னிடத்துல ஆடை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பசிப்பவர்கள் நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர எனவே என்னிடத்திலே உணவு கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் நாங்க எல்லாம் வர்த்தளை எப்படி வந்தோம் வந்தோடனே முதலாவது அலுவலகிறது என்ற பசி வந்த உடனே வந்து விழுந்த உடனே அழுகா யாருக்கு நிர்வாணமாக எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்ததே அறிவு ஆற்றல் திறமைகளே இல்லாமல் இருந்தது கை கால எல்லாம் இருந்துச்சு ஒன்றும் வேலை செய்ய இல்ல போட்ட போட்ட மாதிரி உள்ள எங்க போடுறோமோ அங்க அப்படியே அதே இடத்துல அழுந்து கொண்டிருக்கு அவ்வளவுதான் செய்ய அல்லாத்தான் இந்த மூலையில வளர்ச்சியை உண்டாக்கினான் அல்லாத்தான் இந்த காதுல கேட்கக்கூடிய சக்தியை தந்தார் அல்லாத்தான் இந்த கண்ணில பார்வையை தந்தார் அல்லாத்தான் இந்த உள்ளத்துல விளங்கக்கூடிய தன்மையை தந்தார் அல்லாத்தான் சக்தியை தந்தார் அல்லா தான் நடக்கக்கூடிய நாள் வளர்ச்சி உண்டாகும் உமா உண்டாக்க இல்ல வளர்ச்சிய பாப்பா உண்டாக்கும் இல்ல காது கேட்கறதுக்கு ஏதாவது கேப்சூல் ஏதாவது விட்டமின் ஏதாவது மருந்து குடுக்கிறோமா காது கேக்குறதுக்கு இந்த டேப்லெட் கொடுங்க அப்பதான் பிள்ளைக்கு காது கேட்கும் இந்த மருந்த கொடுங்க கேரட்டர் சாப்பிட்டு பிள்ளைக்கு நல்லா கொடுத்தாதான் பிள்ளை கண் விளங்கும் இல்லாடி கண் விளங்காது அப்படியே உண்ட உண்டா கொடுத்து கொடுத்தா பிள்ளைக்கு கண் விளங்குது நாங்கள் பார்த்தோம் கேட்டோம் பேசினோம் தண்ணியத்துக்குரிய மேலாண் சோனே பெரியாரளே அல்லா தன்னுடைய தனி கொதரத்தை கொண்டு இந்த உடல் அமைச்சான் இந்த உடல்ல உறுப்புகள் வந்து சக்தியாக வெளியான இந்த உலகத்துல அவன் தான் தந்திருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு கால நேரங்கள் எல்லாமே முடிவு செஞ்சிருக்கேன் தெரிய வரப்போது ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் முடிவு செய்யப்பட்டது இவ்வளவு தான் என்று நிர்ணயிக்கப்பட்டது அதை விட கொஞ்சம் கூடையும் கிடைக்காது குறையவும் கிடைக்காது சாப்பிட்டு தான் ஆகணும் எவ்வளவு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு அனுபவிச்சு தான் ஆகும் யாரும் அவனோட திறமைகளால் அவங்க பணம் சம்பாதிக்கல யாரும் அவன் பணக்காரனாவே பணக்காரன் எல்லாம் பெரிய திறமசாலிகள் மட்டுமா பணக்காரா இருக்கிறார் கெட்டிக்காரர்கள் மட்டுமா பணக்காரராயிருக்கிறான் எழுத வாசிக்க தெரியாத அறவே ஒன்றுமே தெரியாதவன் எவ்வளவு பேர் பணக்காரராயிருக்கிறார் ஒன்றுமே விளப்பம் இல்ல நாங்க சொல்லுக்கே சென்றோம் பெரிய பணக்காரராயிருக்கிறார் மேலான சோர்லே பெரியார்களே தண்ட திறமைகளை கொண்டோ கெட்டித்தனங்களை கொண்டோ அல்லது ஆற்றல்களை கொண்டு கிடைக்கிறது அல்ல துனியா அல்லாதான் பங்கு வைக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்துல மக்களுடைய வாழ்க்கைய பங்கு வைக்கிறது நாங்க தான் நாங்க தான் துனியால சில சில கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிறோம் கூடவும் குறையவும் அது யாராலும் தாக்குறன் அல்ல அல்லாஹ் எம் சுர் ஷா கதில் அல்லாஹான் நாடக்கூடியவங்களுக்கு எம் சுத்தர் அபிவிருத்திய உண்டாக்குறான் அல்லா நாடக்கூடியவங்களுக்கு சுருக்கி கொடுக்குறான் மக்கள் துனியா கொண்டு சந்தோஷப்படுறாங்க சூனாவுறாரு சும்மா கொஞ்சம் நடக்கோடு ஓடுறாரு பழமையா அஞ்சு மணிக்கு மணி பாட்டுக்கு சாப்பிடவும் பகல் சாப்பாடு சாப்பிட் இரவு சாப்பாடு வேளாண் சார் ப்ராஃபிட் விளங்குது கண்ணுக்கு விலங்க விலங்க சும்மா உஜா தூக்கம் போவதும் இல்லை இவருக்கு தலைய வச்சா ஆறு மணிக்கு தான் கடை போகணும் அஞ்சு மணிக்கே முடிப்பு வந்தது அங்க எல்லாம் மட்டும் வச்சும் இல்ல ஒட்டோ கணியுரிய மேல சொல்லியா மக்கள் துனியா கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுற ஆனா இவங்க சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே இந்த துனியா இதை ஆகிறதுக்கு முன்னால ஒரு ஆக அற்பமான ஒரு வஸ்துவ தவிர இருக்கு ஆக கேவலமானது அல்லாட பாவ பெருடைய வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலகம் புழு துணியாவும் இல்ல மத அற்பமான ஒரு வசுவ எனவே அல்லாஹ் சொல்றார் நாங்க தான் பங்கு வைக்கிறோம் ஏன் ஞான இப்படி கொஞ்சம் கூட குறைய செலவங்களை பணக்காரராக செலவங்களை சிலர்கள் எல்லாரும் திறமசாலியா இருந்தா எல்லாரும் பெரிய திறமசாலிகள் ஒரு ஊர்ல எல்லா பெரிய திறமசாலிகள் வேலை செயல் செய்யாது மரமேல ஆளோனும் உடுபு தாக்கி ஆளோனும் காந்தி புறவாக்கு ரோட் தூக்கு ஆளோனும் எல்லா திறமசாலிகள் ஒருவேளை நடக்காது துன்யால எல்லாத்தையும் எல்லா பணக்காரர் ஆக்கியிருந்தா அவன் சொல்லுவான் எல்லாம் ஆயிரம் தோஷம் விளப்பம் இல்லாத சுற்றி வந்து வேலை செய்யறாங்க அவங்களுக்கு சிரமசாலிகள் இருந்தா இந்த வேலை எப்படி நடக்கும் யாரும் தோட்டம் செய்ய மாட்டாங்க விவசாயம் செய்ய மாட்டாங்க வயல் செய்ய மாட்டாங்க எல்லாருக்குமாசு சும்மா கூலி சம்பாதிக்கத்தான் எல்லாருக்கும் அப்படிதான் யோசிச்சாங்களுக்கு நுணுக்கத்தை சில பிள்ளையில பாருங்க நாங்க அந்த பிள்ளைகளை கொண்டு சொல்லி கொடுக்கவும் இல்லை அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகவும் இல்லை படிக்கவும் இல்ல அதே எடுக்குது ரேடியோ ஒன்று எடுக்குது அல்லது ஏதாவது அது போடுது பாப்பாக்கு தெரியாத வேலையை செய்யாது பாப்பாவே த அவரே சுத்தி எப்படிதா செஞ்சாரு ஒவ்வொரு லைன்ல இயற்கையாகவே அல்லா சில நுணுக்கங்களை யோசிக்கல அது எழுதுது எழுது இப்படி ஒவ்வொரு லைன்ல பாருங்க நாங்க கொடுத்தாது நான் உண்டாவது இயற்கையாகவே கொடுக்கிறான் அல்லா தஞ்ச திறமைகளை கொடுக்கிறது அல்லா தகுந்த ஆற்றல பிள்ளைகளை கொடுக்கிறது இந்த நுணுக்கிறது அல்ல சுமான் சில பிள்ளைகள் பெரிய பெரிய வசதி இருக்கிறதுனால பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கொலைஜில போடுறார் ஆனா அவருக்கு அதோடு இல்ல இவருக்கு இந்த மெக்கானிக் அந்த வேலை உடைக்கிறதும் உடைச்சத செய்யறது இதுலதான் அவனுக்கு ஓட்ட பாப்பா பாக்கிறா இவனை இவருக்கு இவரை இந்த லைன்ல விட்டு ஏன்னா அல்ல அவருக்கு அந்த லைன்ல தான் அவருக்கு அந்த அந்த அறிவா நுணுக்கத்தை குடுத்தீங்களா அவர் அந்த லைன் நீ இதை செய்ய அவன் எப்படி செய்வது அவன் கற்றுத்தான் பெரிய மேல அவன் சோழனே பெரியார்களே அல்லா இப்படி வித்தியாசமான அமைப்புல அல்லாத்தான் உண்டாக்கி இருக்கிறான் என்ன துன்யா இயங்கும் அடுத்ததா ஒரு விஷயத்தில் சொல்றார் ولولا ايقون الناس امه واحده لجعلنا لمن يذخر بالرحمن ليؤتيهم سقفا من في الله ومعارجا عليها يلهرون ويرزقوهم ابوابا وسرورا عليها يتقون ويذكرون ف இன்னைக்கு மக்கள் துனியா துணியாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாட விருப்பம் அதுதான் ஆனா குடுக்காமிக்கிற காரணத்தை சொல்றான் அல்லாஹ் சொல்றான் நாங்க காப்பீர்களுடைய வீட்டுடைய கூலைகளை தங்க வெள்ளியாக தங்கமாக்குவோம் கூற அவங்க வீட்டுடைய கதவுகள் அவங்க வீட்டுல தூங்கக்கூடிய கட்டில்கள் கதவு கட்டில் ஜன்னல் கூற நில கதவு எல்லாம் தங்க வெள்ளிதா இப்படி இருக்கு உலகத்துல எங்க இருக்குதா ஆக பெரிய பணக்காரன் உலகத்தேவன் பெரிய ஆக பெரிய பணக்காரன் செல்வந்தா இருக்கிறானோ அவனோட வீட்டு கூற தங்கமா இருக்குதா ஒரு நோய் பண்ண பெரிய சொல்றாங்களே அவனோட வீட்டுல கூற அவங்க வெளியே இருக்குதா மேல பெரிய எல்லா காப்பீர்களுக்கும் அவனுக்கு நரகம் நிரந்தரமான நரகம் கொடுக்க இருக்கிறோம் அவன் நரகம் இருக்கிறான் அதனால அவனுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன் எல்லா மக்களும் சேர்ந்த ஒரே ஒரே காப்பீர்களா போவாங்க என்று இல்லை போமாட்டாங்க ஒரு உறுதிக்கு மேடா இவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்வோம் இன்றைக்கு ஊடுவாசல குறையா தங்கம் வெளியாக்குறது எப்படி போனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கே போயிட்டு இருக்காங்க மார்க்கத்தோட்டி கொஞ்சம் பணத்துக்கு ஒரு குச்சியில் வீடு கிடைக்குது ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணுடைய ஆளங்க மயங்கி மார்க்கத்தே இழந்து குபுர்ல பொட்டில போறான் எத்தனை பேர் பொட்டில போறான் யார் இவளை பற்றி கவலைப்படுறது எங்க எங்கள்ட தொழிலை யார்த்த பார்க்கவே டைம் இல்லை இந்த அவனோட இவளோட பொறுத்தோலையா பாசமடிக்கிற டைம் எங்களுக்கு முஸ்லீம் கே இது அல்லா மன்னிக்கணும் ஏன் எங்களுக்கு இந்த உருவலா வந்து தேவையில்லைன்னு யோசிச்சு கொண்டு இருந்தா அடுத்த நாள் காலப்போக்கில் எங்களோட வீட்டுக்குள்ளே இந்த நிலைமை உண்டாகும் அல்லா பாதுகாக்கணும் நாங்கள் மக்கள் உங்களை பற்றி கவலைப்பட இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் பாவங்கள் பரவி பரவி அதை எங்களோட வீட்டுக்குள்ளேயே வாங்கணும் இவரில் தகுந்த கொண்டிருக்க எத்தனையோ உலகிகள் எத்தனையோ தகச்சுறவங்க எவ்வளவோ ராணுவோ திக்கிறவங்க ஆளாத்தூரை கண்ணியத்துக்குரிய மேலாண் சவர்லே பெரியார்களே சுபஹான் ஒரு தாள் இந்த உலகம் உலகத்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை அதை அல்லாத முடிவு செய்ய அல்லா முடிவு செஞ்சிட்டா இருக்கூடிய எல்லா ஜீவராசிகள் எல்லா உயிரினங்களுடைய பொறுப்பையும் அல்லா சொல்லு அவங்க பங்கு வைக்கிறது இல்ல அல்லா பங்கு வைக்கிறான் அடுத்தது ஒவ்வொருத்தருடைய அளவா அல்லா முடிவு செய்யிறார் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்டா நீங்க எங்களோட விஷயத்துல கவனம் செலுத்துங்க எங்களோட கட்டளைகளை நிறைவேற்றுங்க எங்களையே சந்தோஷப்படுத்துங்க நாங்கள் சொன்னத்தை செய்வீங்க நாங்கள் எதெல்லாம் தடுக்கிறோமோ அதை தவிர்த்துப்போம் நாங்கள் உங்களோட முக்கிய விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் உங்களே பிரச்சினையேருந்து வெளியாக்குவோம் உங்களுக்கு நிம்மதியை தருவோம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவோம் உங்களோட வாழ்க்கையில பறக்கத்தை உண்டாக்குவோம் உங்களே கண்ணியப்படுத்துவோம் இதுதானே தேவை உலகத்தில் உலகத்தில் என்ன தேவை மேலாம் சொல்லுவோம் உலகத்தில் நிம்மதி தேவை எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் நிம்மதியாக இருக்கணும் வா சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்தா அதுல இது வெளியாகிடும் வாழ்க்கையில நல்ல பறக்கோம் கண்ணியமா தானே தெரியும் சொல்ற போக்குல நீங்க போவோம் நாங்க சொல்றோம் எங்களுக்கு அந்த போக்கு சரி வராது எங்களுக்கு இந்த லைன் இந்த போக்குல நாங்க போயிட்டு அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முயற்சி கயாமத்து வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே கிடைக்கவே மாட்டாங்க அல்லா சொல்ற வழிய விட்டு விரும் வரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க தீனுடைய காரியங்களை புறக்கணிச்சாலே அல்லாஹ் நிம்மதியை இல்லாமக்கிடுவாங்க வேற ஒன்றும் செய்யத்தே பாவம் செய்யறதை எப்படி போனாலும் காரியறக்கணிக்கிறதுியங்களை புறக்கணிப்பாங்களோ அண்ணக் இல்லை சென்னைக்கு தேவை அதை எடுத்து நடக்க தயாரும் இல்லை அவங்களோட வாழ்க்கையில நெருக்கடியா உண்டாக்கு நிம்மதியே இல்லாம எவ்வளவு இருந்தாலும் போதாது எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல கொண்டாட்டியால நிம்மதி இல்ல செலவங்க பிடித்தா நான் பலர்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இவருக்கு கல்யாணம் முடிச்சாலும் நிம்மதியாக ஆளுவனு வேண்டி கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால இவருக்கு கல்யாணம் முடிக்க முடியாத நிம்மதியும் நிம்மதியை பின்னால இருக்க போல எந்த நிம்மதிச்சோ அந்த நிம்மதியும் இல்லாம போச்சு செலவங்க வேலைக்கு ஒன்பது மணி நிற்கணும் வேண்டாம் ஆறு மணிக்கே விட்டுலேருந்து போயிட்டுறாங்க கொண்டாட்டிடம் அண்ண ஊத்து தாங்கிறான் வேலை முடிஞ்சு நாலஞ்சு மணிக்கு வாரது ராகும்பது பத்து மணிக்கு தூங்க நிம்மதியை இல்லாம ஒரு மனிதன் வீடு வீடு என்றது மனிதனுக்கு ஒரு நிம்மதியை சுக்குன உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் வீடும் அவங்களுக்கு வெறுப்பாக மாறும் கண்ணியத்துக்குரிய மேலான சோழலே பெரியார்களே அல்லா அல்லாக்கு மாற்றம் செய்ய அல்லாடைய காரியங்களை கட்டளை புறக்கணிக்க ஆரம்பிச்சா அல்ல இந்த நிலைமை அதோட விடமாட்டோம் நாளையில அவளை எழுப்பாற்ற கூடிய நேரத்துல பார்வை இல்லாத பொருட்களா எழுப்புமா எனக்கு கண் விளங்குதில்ல நானே இப்படி குருடா இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் அது அப்படித்தான் என்று சொல்லுவான் என்ன இவங்க அல்லாவை புறக்கணிச்சா அல்லாடு நீனுடைய காரியங்களை புறக்கணிச்சா குருடர்களை போல நடந்து கொண்டாங்க அல்லாஹ் குருடர்களே யார் இந்த உலகத்தை குருடர்களா இருப்பாங்களோ அல்லா சுடன் இருப்பாங்க உலகத்துல குருடர்களா இருந்தா குருடராக இருப்பாங்க உள்ளத்துடைய குருட்டு சொல்லப்பட்டு உள்ளத்தை உள்ளத்தால விளங்க வேண்டிய விஷயங்களை விளங்காம இந்த உள்ளத்தை மூடி வச்சிருப்பானோ இந்த உள்ளத்துடைய குருட்டுத்தனம் எவனுக்குள்ள தேவைப்பட்டிருக்குமோ அந்த ஆகிறத்துல அவர்களை குருடர்களாவே அதுக்கு பின்னால் அல்லாஹால சொல்லுவான் ஏன் நாம் உங்களை இங்கே பொருட்களை ஆக்கினோம் என்று சொன்னா உங்களுக்கு பத்தி சொல்லப்பட்டது அத்தற்கிடத்தில் வந்தது ஆயாத்துனா எங்கட ஆயாத்துகள் எங்கட விஷயங்கள் எங்கட தீனுடைய காரியங்கள் உங்களிடத்திலே வந்தது எத்தி வைக்கப்பட்டது உங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களோட காலடிக்கு வந்துச்சு மறந்தீங்க துன்யாட மஹபத் அல்லாட கட்டளை மறக்கடிக்க வச்சுச்சு ஆசிரத்துடைய சிந்தனையை இல்லாம நீங்க எப்படி உலக தவால போல எங்களைய அதே போல நாங்களும் உங்களையே மறந்துட்டோம் நோக்கமா வச்சு வாழ்வாங்களோ மன்கான தனியா யாருடைய நோக்கம் ஆகிரமா இருக்குமோ அல்லா என்ன உதவி செய்யறான் அவனுடையுடைய பல்ல காட்டிவனுக்கு பல்ல காட்டி படிக்க வைக்கிறான் என்னத்துக்கு நல்ல ஒரு இடத்துல பார்த்து அது ஒரு காலம் இருந்துச்சு படிச்சவங்களை தேடுற காலம் இப்போ ஒழுக்கம் உள்ளவங்களை தேடுற காலமா போச்சு பெரிய கொண்டு தேவையில்லை ஒழுக்கம் மார்க்கம் அதம் இருக்கிறவங்க நல்ல பணம் உள்ளவங்க எங்க இருக்கிறாங்க ஆண்களுக்கு கூட தேடுறது அப்படியா எல்லாம் செஞ்சு இவர் ஓட்டி ஓட்டி ஓட்டி அவர் வீடு கட்டி பெரிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு மாப்பிள்ள தேடுறார் மாப்பிள்ள தேடிக்கொண்டே இருக்கிறார் பிள்ளைக வயசு போயிட்டு காண்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்றார் மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளையோட சொல்லுங்க ஆப்பிட்ட சொல்றார் இவர்களையும் சொல்றார் கூட்டாளர்கிட்ட சொல்றாரு யார்கிட்டையும் சொல்றார் கண்டவன் நின்றவன் எல்லாத்தையும் சொல்றாரு நல்ல மாப்பிள்ள தேடுகிறார் கண்ணியத்துக்குரிய மேலான சார் இல்லையே பெரியார் தீன பாலாக்கி தொலை நேரம் இல்ல அமலுக்கு நேரம் இல்ல நன்மையான காரியங்களில் ஈடுபட நேரம் இல்ல அல்லான பாதையில போன நேரம் இல்ல ஓடினார் யாருக்கு ஓடினார் ஓடினார் ஜோடிகள் அமைக்கிறது அல்ல சில இடங்கள்ல பாக்குறோம் பல குடும்பங்கள் கேள்விப்படுறோம் நான் கண்ணாலையும் பார்க்கிறோம் பெருசா ஒண்ணும் இல்ல பாக்குறதுக்கு மிஸ்கின் இவர் தீ தீனடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார் தீன் தீன் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார் பிள்ளையில வளர்த்தார் தேடி வராங்க அந்த பிள்ளை இன்னும் வயசும் இருக்கியது திருமணத்துக்கு கேட்கிறாங்க தாங்களே என்னோட மகளை கொடுங்களே இவருக்கு கொடுங்கலை மகனுக்கு கொடுங்கலை பெரிய பெரிய மேலாண் சௌதலிய பெரியார்களே அதனால தா சூழ்ந்த சொன்னாங்க அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் அவன் உள்ளத்துல அல்லாஹ் சீமாந்தனத்தை உண்டாக்குவான் சீமாந்தனம் உள்ளத்துல சீமாந்தனம் வந்தா அவனுக்கு தான் சீமான் பணக்காரன் என்று சொல்லப்படுறவரு பெரிய கோடி கணக்கு வச்சிருக்கிற உள்ளத்துல போதும் என்றார் பேங்க்ல வைக்கிறார் மூணாவது அந்த பேங்க்லயும் கடன் இந்த பேங்க்ல கடன் புதிய ஒரு பிரான் பேங்க் ஒன்று கோடி போய்ட்டு அதுல எடுக்கணிவர் பத்து லட்சம் தள்ளிக்கு கொண்டாங்க கொண்டாந்து போடுங்க சோர்லே அங்க கடன் இங்க கடன் உள்ள உலகத்திலே கடன் எடுத்திருக்கிறார் ஆனா இன்னும் போடுறார் ஹஜ்யார் போதுமா சம்பாதிச்சு இன்னொரு கடைய வெளி இங்க வேங்கி முடிஞ்சு வெளிநாட்டுல ஒரு பேச கடை ஒன்று இருக்க அங்கே ஓடுவார் துபாயில பேர் ஒரு கடை துறை அல்லது நாங்கத்தான் கடை கண்டு நாங்க முடிவு கண்டுகொள்ளு நபிசல்லாம் சொன்னாங்க யாருடைய நோக்கம் ஆகிருமோ அல்லா சுகான அவண்ட உள்ளத்துல போதும் என்ற தன்மைய சீமான் தரத்தை படுத்துவார் யாருடைய நோக்கம் துணியாவில் உள்ள தன்மை உள்ள சீமான் அவர் என்ன போதும் என்ற தன்மை தான் இல்லாத பணக்கார அவருக்கு பெண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியாரளே நடி சொன்னாங்க யாருடைய நோக்கம் ஆகிரம ஆயிருமோ அல்லா சுமஹானு தால அவனுக்கு துணியாவிலே சாய் கொடுப்பான் அவன் உள்ள சீமாந்தனத்தை ஏற்படுத்திய ஹரீஸ்லா வந்திருக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டான் சூரத்துல் தஹால alam yajidaka yatiman faawa wa wajadaka daallan fahada wa wajadaka aailan fa aghna nabi namo le or aailan aailan da ஒரு ஒரு ஏழையாக உங்களை பெற்றுக்கொள்ள இல்லையா பெற்றுக் கொண்டு சீமானா தேவையற்ற ஆனா அதிசலா வந்து ரெண்டு நாள் தொடர்ச்சியா வயதுலவே சாப்பிட்டதே இல்லை ரெண்டு மாசம் உட்ல அனுபவ பத்தி இல்லை மூணாவது மாசமும் பிறந்திருக்கி உட்ல அனுபவ பத்த வச்சு இல்லை அது தாஷா சொல்றாங்க பல நாள் லாம்பு பத்த வைக்காம இரவு இருட்டுல எங்கட இரவுகள் கழிஞ்சிருக்கு லாம்பு பத்த வைக்க லாம்புல ஊத்த என்ன இல்லாம அல்லா சொல்றா இங்க நாங்க சீமானோம் என்ன எந்த சீமான் இது உள்ள துணைய சீமான் தனம் ரசூல்லா போது என்ற தன்மையோட வார்தான் ரசுல்லா கிட்ட கேட்க ஏழை அல்ல ரசுலா எளிமைய விரும்பி தான் அப்படிதான் நாங்க சொல்லுவோம் ஏழை அல்ல ரசுலா எளிமையே விரும்பிதான் அதனால சொன்னாங்க இந்த மக்காட மலையெல்லாம் தங்கம் வெளியாக்கி தரவான்னு கேட்கப்பட்டது தேவை இல்லை அவ எளிமையை விரும்பினாங்க நான் ஒரு நாள் சாப்பிட்டு பொறுமையோடு இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு நாள் கட்டணி அல்லது பொறுமையோடு இருக்கிறேன் தனியத்துக்குரிய மேலான சோழே பெரியார்கள் இதே விஷயத்தை உண்மையான சீமான் தனம் என்பதை உள்ளத்துல தேவையற்ற தன்மை வந்துட்டு அவன் தான் பணக்காரன் உள்ளத்துல தேவை இல்ல எனக்கு போதும் கணிய சகோதர பெரியார்களே மூணாவது சொன்னாங்க நோக்கம் ஆக்கிரமா இருக்குமோ மூணாவது அல்ல அந்த மனிதனை செய்யக்கூடிய உதவி அவனுக்கு முடிவு செய்யப்பட்ட துனியாவை யாரு துனியாவை வெறுத்து வாழ்வாங்களோ துனியா அவங்கள தேடும் யாரு துனியாவை விரும்புவாங்களோ அவங்கத்தான் துன்யா விரட்டி போறோம் அதிசல வந்து இருக்கிற ஸ்யாமத்துலே நாளில் ஒரு ஒரு மிருகத்துடைய உருவத்திலாக்கப்படும் அந்த மிருகத்துல ஏன் வாழையும் அப்படியே இருக்குது முடி மட்டும் இல்லை அவ்வளவுதான் துனியா துனியா நோடுறாங்களே அவன கெதிரி தான் அவங்க வேளாண் சோரலே பெரியார்களே இந்த அடிப்படையில அல்லாஹ் பஹானுவா யாருடைய யாரு கண்ட நோக்கத்தை துணியாவை ஆக்கிக் கொள்வாங்க ஆக்கிரமாக்கி கொள்வாங்களோ அல்ல அவங்களுக்கு உதவி செய்வான் யாருடைய நோக்கம் துணியாவை ஆகிருமோ அல்லாஹ் பாதுகாக்கணும் சொன்னாங்க அவங்களோட துணியாட காரியங்களை சிக்கலாக அடுத்து சொன்னாங்க அவங்களோட உள்ளத்துல போதாத என்ன தன்மையை அல்லாம எளிமையா வெளி ரங்கத்துல இருக்கிறதா உள்ளத்தாலே என்ன தேவை இவர் தான் கருத்து தேவை உடையவர் தேவையுடையவர் ரணி என்ற கருத்து தேவையற்றவர் அந்த வார்த்தைக்குரிய கருத்து தேவையற்றவர் எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கம் ஆக்கிரம் எனவே அதுக்குரிய தயாரிப்புகள்ல ஈடுபட வேண்டும் அந்த ஆசிரத்துடைய தயாரிப்பு தான் கொஞ்சம் காலம் எல்லாம் சந்திக்கிறான் ஒரு ஐம்பது வருஷம் எங்களோட ஓத்தரைய வயசறையும் எவ்வளவு பகுதி போயிட்டு எவ்வளவு இருக்குதோ தெரியாது அதனால அதுக்குரிய தயாரிப்புள்ள ஈடுபடும் கடை கடை கடை தொழில் வியாவரம் குடும்பம் குண்டாட்டி பிள்ளை குட்டின்னு அதிகமான நேரத்தை கொடுத்துட்டோம் எங்களோடய உள்ளத்தில் ஆக்கிரத்தினே மகத்துவம் வரணும் அது வர இல்லைன்னா அதுக்கு அதுக்கு அனுப்பி நேர காலம் கொடுப்போம் தயாராகும் சொல்லுங்கள்ல யார் தயாராகி الحمد لله رب العالمين حمد كثير طيب مبارك فيه لا كل حال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم يا حي يا قيوم برحمتك نستغيث لا ندل جلال والاكرام يا أرحم, يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين ربنا ظلمنا الانفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين اللهم هدنا واهد بنا اللهم هدنا واهد بنا اللهم اجعلنا سببا لمن استدا الله واحدنا كل في العالم كله اللهم اخرجنا في سبيله الى مشارق الارض ومغاربها دعوات اليه اللهم ارزقنا شهاده في سبيله واجعل موتنا في بلد رسولك اللهم ارزقنا شهاده في سبيله واجعل موتنا في بلد رسولك ربنا تقبل منا انك انت السميع العليم يا الله يا الله பாவிகள்வாளிகள் பேசிவிட்டுவன் எத மன்னிக்க தயாரா கி கேட்கிறோம் நிறைய பாவம் செய்திருக்கிறோம் யார் எல்லா உறுப்புகளாலும் நடந்திருக்கிறார் வீணா கழிந்து விட்டது நிறைய தவறுகள் நடந்திருக்காது பிள்ளைகளை குடித்தோண்டி புதைத்தவர்கள் அவர்களை <laughs> சிறந்த உள்ளங்கள் இன்னும் சீராக இல்லையா ஏதோ ஒரு அமைப்பில் இருளடை நிறைஞ்சிருக்கிறார்கள் உள்ளங்கள் கூடப்பட்டிருக்கிறது யார்தான் நீக்கி விடுவாயா போக்கி விடுவாய் அன்பை வெளிச்சமாக்குவாயா இறக்க உள்ளவன் யார் தான் அன்புள்ளவன் يا الله இதயத்தை படைத்தவன் நீ يا الله இத கல்லை அமைத்தவன் நீ يا الله கல்லை ஹிதாயத்தை கொடுத்தவன் நீ يا اللهங்களால் ஹிதாயத்து கொடு கேலயா யா அல்லாஹ் யார்க்கி ஹிதாயத்து கொடு கேலயா யா அல்லாஹ் எவர உள்ளவே எங்கள கைல இல்ல يا الله நாம இப்படியே உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கிறதே يا الله நீ தான் ஹிதாயத்தை கொடுப்பார் يا الله மரத்தை காது வரைக்கும் வெட்டி வைக்க முடியும் يا الله அதுக்கு ஏற்ப서 ஓட போறோம் भैया நீ நாடவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கறயா கூட்டத்தை கொடுக்க முடிவு செய்ய கூட்டத்திலேயே சேர்த்து பாவங்களால் விதாயத்தை தடை செய்து விடாது வரைக்கும் ஒரே அமைப்புல வாழையா நல்லவர்களாக வாழ்க்காவுடைய பேச்சில எங்கட உடல் நடையில எங்கட தொழில் வியாபாரங்கள்ல எங்கட குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலையும் நீர் வரையாக தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யாரும் சில விஷயங்கள்ல கவனம் செலுத்துறவியாக நிறைய விஷயங்கள்ல உள்ளங்களை மாற்றி விடுவாய் யார்ல யார் எங்களை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்த தாயத்தினுடைய பாவங்களை மடிச்சு நிறைய கஷ்டப்பட்டாங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தாய் யாரும் இருக்கிறாங்களோ ஆப்பி அக்க முடியாதுமான மக்களுக்கு முடியாது பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையில ஆக்கித்தான் யாரும் யார்தான் பிள்ளையில நீ தான் திருத்தோடு யார் நல்ல குணங்களை நீ கொடுக்க முடியாது எனக்கு உணவாக்கல் எங்க குடும்பங்களை உண்டாக்கிய நிலைமைகளை அழுத்தம் நீ தான் யாரு கஷ்டங்கள உனக்கு தெரியையா ஒவ்வொரு ஒவ்வொரு பதர கஷ்டங்கள உனக்கு தெரியையா இந்த வாழ்க்கையில உள்ள நெலமே இல்ல நீயாரிடவையா ஒவ்வொரு சரமங்களோடு என்னென்ன கஷ்டங்களோடு பக்கல் வாழ்ந்து கொண்டிருக்காத்யா இன்ஷா அல்லாஹ் நீயே பொதுவானவையாோட தீனத்துக்கு பாடுட்டு கொண்டிருக்காத்யா யா தா பல நெலவிகளோட பலசரமங்களோடு பல கவலையோடு தொடர்ந்து இருக்கா யா உண்டலம் முடிந்திரதே அப்பா கேவலம் படித்திருக்கா மக்களிடத்தில் கையேந்த குடிய நிலைமை உண்டாகிறாதே ஆக்கா சேவை எங்களோட மனைவி நடக்கக்கூடாது குடும்பங்களை பாதுகாப்பாயா தொழில் வியாபாரத்த குடும்பங்கள் வயது வந்து திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களோடிகளை அமைத்து கொடுத்திபருடைய வாழ்க்கையுடைய தேவையை உடல் பொருளால் பாடுபட்டு பெண்களோ வாலிபர்களோ எல்லோருக்கு உதவி செய்வாயாட்டு அப்படியே சோதனை இருந்து அவர்களை வைப்பாரா நீ கிரும்பே உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இல்லையா இருக்கிற கட்டாயம் நல்ல அண்ணாமலை தாயார்தான் அந்த அன்பு அன்பைங்களை உலர்ந்த போடியாக எனக்கு தன்மையை தாயாக விட்டு கொடுக்கிற தம்மே தாயாக மன்னிக்கிற தன்மே தாயாக மனிதான தன்மை தாயாகக்கூடிய எல்லா குணங்களையும் தாயாக சந்த மாற்றெல்லாம் திட்டங்கள் போடுகிறார்களோ திட்டங்களை போதுமானவன் யார் ரப்பு யார் ரப்பு யார் துணை தொழில் வேறு ரப்பில்லை யார் யார் தொழில்கள் உதவி செய்ய வேறு யார் ஏய் முஸ்லிமளே عليك திட்ட போட்டு கொண்டிருக்காதயா இந்த பாதுரப்பா யாரு நீனே விஷயம் ஆனா யாருடா இந்த கிருபை உள்ளவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமே যাই ਆகே யா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதృతல ஜாவதுடைய வேளை இது பொறுமதிய விளங்கப்படுத்துவாயா உம்மே உமே விளங்கப்படுத்தலயா நேத்துனுடைய வாக்கிய சீராக்குவாயா இந்தலத்துல பர்தாவுடைய வாக்கிய உண்டா கொள்ளுள்ளவரா பெண்கள் யா அல்லாஹ் பெண்களுடைய உள்ளத்தை வெட்க செய்யப்படுவ யா அல்லாஹ் பெண்களுடைய பித்னாக்கலை நீங்களே பாதுகாவா காலியா நாமவே ایندத்து தப்புது ரோஸ்ஸா மாரியா ஏ பாது அபாயோ வல ஒளியே புடச்ச தப்பையே இந்த உலகத்துல முக்கிய பாது அபாயோ இந்த பாவுல இருந்து பாது அபாயோ ஜால்லா ஏகலே பொறுதி கொள்வாயா சர்க்காரே இந்த ஒன்று சேந்து ஜெயிரோ வியாத்தா இந்த உலகே கன்னியா மாக்கி இந்த உலகமே கபூர் சேவாயா சல் அலா நபிய உமீ வாலி வ ஸல்லி சுபஹான ரப்பீ த ரஃபில் இஸ்த்தி அமாயா ஸஃபூன் வ ஸலாம் அலைல் முஸல்லீன் Thank <laughs> you.